நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அனு கீர்த்தனா சோம்பேறித்தனத்தில் எப்போதும் ஏக்கம் குடிகொண்டிருக்கும் ஆம் சோம்பேறித்தனத்தில் எப்போதும் ஏக்கம் குடிகொண்டிருக்கும் என்கிறார் தாமஸ் கார்லை நன்றி வணக்கம்